நச்சினே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இப்ப நான் உங்களுக்கு காக்கையும் கிளியும் அப்படிங்கிற ஒரு பஞ்சதந்திர கதையை சொல்ல போறேன் ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அந்த மரத்து மேல பலவிதமான பறவைகள் வாழ்ந்து வந்தன ஒரு நாள் ஒரு கிளி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அது பக்கத்துல ஒரு காக்கை பறந்து வந்து உட்கார்ந்தது அப்ப அந்த கிளி சொல்லிச்சு ஏய் கருப்பு காக்கா நீ அந்த பக்கம் போய் தள்ளி உக்காரு நீ என் பக்கத்துல வந்து உட்காராத அப்படின்னு சொல்லுச்சு உடனே காக்கா கேட்டுச்சு ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்கவும் அந்த கிளி சொல்லுச்சு ஹம் நான் எவ்வளவு அழகா இருக்கேன் நீ எவ்வளவு அசிங்கமா இருக்க அப்படின்னு சொல்லவும் காக்கா கேட்டுச்சு அது எப்படி நான் அசிங்கமா இருக்கேன் நீ அழகா இருக்கேன்னு சொல்ற அப்படின்னு கேட்கவும் அந்த கிளி சொல்லிச்சு இந்த ஆழ மரத்தினுடைய காய்களை போல என்னுடைய உடம்பு பச்சை நிறத்துல இருக்கு அதுக்கப்புறம் அதே காய்கள் பழுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல முற்றி சிவக்கும் இல்லையா அது மாதிரி மஞ்சள் நிறத்துல என்னுடைய கால்கள் இருக்கு அந்த முற்றிய காய் நல்ல கணிஞ்சு பழுத்தா எப்படி செக்கச்சவையர்னு சிவப்பா இருக்குமோ அது மாதிரி என்னுடைய வாயும் சிவப்பா இருக்கு என்னுடைய கண்கள் கரு நீல நிறத்துல எவ்வளோ அழகா இருக்கு ஆனா உன்னுடைய உடம்பை பாரு தலையிலருந்து கால் வரைக்கும் ஒரே நேரம் கருப்பு வாய் கன்று உடம்பு காலு எல்லாமே கருப்பாக இருக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டுச்சு இந்த கிளி இப்படி சொன்னதை கேட்டதும் காக்கா ரொம்ப வருத்தத்தில் இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில் ஒரு வேடன் அந்த மரத்தடிக்கு வந்தான் அவன் தான் கொண்டு வந்த சாப்பாடை பிரித்து சாப்பிட ஆரம்பித்தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையெல்லாம் கழுவிட்டு ஒரு வலையை எடுத்து வெடிக்க ஆரம்பித்தான் அந்த வலையை விரிச்சிட்டு அது மேலே சில செடி கொடிகளை அள்ளி மறைவாக போட்டு வச்சுட்டு அதன் மேலே சில நெல்மணிகளை தூவுனான் தூவிட்டு அவன் ஓரமாக அந்த பக்கம் போய் உக்காந்துக்கிட்டான் அப்போ இந்த கிளி சொல்லிச்சு நெல்மணிகளை பார்த்தா எனக்கு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது நான் போய் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லவும் காக்கா சொல்லிச்சு வேணாம் போகாத அது ஆபத்தான இடம் அப்படின்னு சொல்லிச்சு அப்ப கிளி சொல்லிச்சு போ போ உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு பறந்து போய் அந்த நெல்மணிகளை சாப்பிட ஆரம்பிச்சுது அப்ப வேடன் தன் கைவசம் இருந்த ஒரு சுருக்கு கயிற்ற சுண்டி இழுத்த உடனே அந்த வலை மூடிக்கிச்சு கிளி உள்ள மாட்டிக்கிச்சு அந்த வேடன் வந்து கிளிய பத்திரமா தூக்கி ஒரு கூண்டுக்குள்ள போட்டு தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான் சாதாரணமாக மனிதர்களுக்கு கிளியை வளர்க்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அதுலையும் பேசுகிற கிளியை வளர்க்குறது மனிதர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த வேடனை என்ன பண்ணனாம் இந்த கிளிக்கு வந்து வணக்கம் நன்றி நலமாயிருக்கீங்களா இந்த மாதிரி சில வார்த்தைகளை சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணான் அப்போ அந்த கிளி பேசுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டது இதை பார்த்த வேடனை என்ன பண்ணனா அப்படின்னா பூண்டு அந்த பூண்டை எடுத்து அடுப்பில் சுட்டு அந்த கிளியோட நாக்கில் வச்சான் அந்த மாதிரி சூடு வைக்கும் போது கிளியோட நாக்குல தடிமனா இருக்கக்கூடிய தோல் உறிஞ்சி வர்றதுனால கிளியால சுலபமா பேச முடியும் அது அந்த வேடனுக்கு நல்லாவே தெரியும் அதனால அவன் பூண்ட எடுத்து சுட்டு அந்த கிளியோட நாக்குல வச்சான் இந்த கிளியை பிடிச்சிட்டு போன வேடன் என்னதான் பண்றான் அப்படின்னு பாக்குறதுக்காக பின்னாடியே பறந்து வந்த காகம் பக்கத்துல ஒரு மரத்துல உட்காந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தது அப்போ கிளி கூந்துக்குள்ள இருந்தது காக்கா மரத்து மேல சுதந்திரமா இருந்தது கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த வேடன் அந்த பக்கம் போனதும் காக்காய் பறந்து வந்து வீட்டுல உட்காந்தது அப்போ அந்த வீட்டு அம்மா அன்னைக்கு அம்மாவாசைன்றதுனால விரதம் இருந்து சாதத்தை கொண்டு வந்து கா கானு கூப்பிட்டு காக்கைக்கு சாதம் வச்சாங்க அப்போ அந்த காக்கா கிளிய பார்த்து சொல்லிச்சு பாத்தியா மனுஷன் அவனுடைய பாஷையில் உன்னைய பேச வைக்கிறதுக்காக உனக்கு சூடு வைக்கிறான் என்னைய என்னுடைய பாஷையிலே கூப்பிட்டு சோறு வைக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு காக்கா கிளியை பார்த்து சிரித்து தான் கிளி வந்து வெக்கத்தில் தலையை தொங்க போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தது உடனே காக்கா சொல்லிச்சு கவலைப்படாத நான் உனையை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சியை எடுத்துகிட்டு வந்து அந்த கூண்டை பூட்டியிருந்தது இல்லையா அந்த கதவினுடைய நாதாங்கிய லாவகமா தள்ளி விட்டது அப்போ அந்த கதவு திறந்துக்குச்சு கிளி வெளியில வந்துருச்சு அதுக்கப்புறம் காகமும் அந்த கிளியும் சந்தோஷமா பறந்து அதே ஆழமரத்துக்கு போய் நண்பர்களா வசிக்க ஆரம்பித்தனர் இந்த கதையிலிருந்து நாம ரெண்டு தகவல்களை தெரிஞ்சுக்கிறோம் ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா ஒருத்தரை விட நம்ம அழகா இருக்கோம் அப்படின்றதுக்காக அல்லது திறமையா இருக்கோம் அப்படின்றதுக்காக அவங்கள மட்டம் தட்டி பேசக்கூடாது அதே நேரம் நம்மளை ஒருத்தர் மட்டம் தட்டி பேசினாங்கன்னா அவங்கள பழி வாங்கக்கூடாது அப்படிங்கறதையும் காக்கே கிட்ட இருந்து கத்துக்கிறோம் இததான் வள்ளுவர் என்ன சொல்றாரு இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒருத்தர் நமக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்கன்னா அதுக்காக நம்ம அவங்கள வெறுக்க தேவையில்லை மாறாக அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னா அவங்களே வைக்கப்பட்டு தங்களுடைய தவற உணர்ந்துருவாங்க அப்படின்றதான் அதனுடைய பொருள் சரி நேயர்களே